எனினும் அவர்கள் நமக்கு முன்பேட்டார்கள் அவர்களுக்கு கடமையாக்கப்பட்ட இந்த நாளில் அவர்கள் முரண்பட்டு நடந்து கொண்டனர் அல்லாஹ நமக்கு நேர் வழிகாட்டினான் மக்கள் நம்மையே பின்தொடர்கின்றார்கள் எவ்வாறெனில் நமக்கு இன்று ஜும்மா நாள் நாளைக்கு யூதர்களும் அதற்கு மறுநாள் கிறிஸ்தவர்களும் வார வழிபாடு நடத்துகின்றனர் இதை அபு ஹரேரார் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்